நாம் காட்டினால் உமக்கு நாம் காண்பித்தால் இவர்களுக்கு எதை நாம் வாக்களித்திருக்கின்றோமோ அதிலே சிலதை வாக்களித்திருக்கின்ற சிலதை நாம் காட்டினால் உமக்கு காட்டினால் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது ரெண்டு கருத்து நாம் வாக்களித்திருக்கின்றதிலே சிலதை உமக்கு காட்டினால் அப்படின்னு சொன்னா அந்த வாக்களித்திருப்பது அப்படிங்கிறது ரசூல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்து வரும் வெற்றி பெறும் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த தீன் நுழையவே செய்யும் கண்டிப்பாக எந்த வீடும் இந்த தீன் இல்லாமல் இருக்காது என்று ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு முதலாவதாக ஒரு பிஷாரத் நட்செய்தி அல்லாஹலா சொல்லி இருக்கின்றார் இலஹாரு தீன் தீனை வெளிப்படுத்துவது தீனை உயரச் செய்வது தீனை பிரகாசமாக்க செய்வது அது உண்டு நிச்சயமாக இந்த தீன் நீங்கள் சொல்லக்கூடிய தீன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட ரொம்ப கவலைப்பட்டாங்க இப்படி சொல்ல சொல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு சொல்லுகின்றார் இந்த தீனை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக நீங்கள் உங்களையே மாய்த்து கொள்வீர்கள் போல தெரிகின்றதே அவ்வளவு கவலைப்படுறீங்களே அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகின்றார் அப்படி கவலைப்பட்டாங்க அல்லாஹலா அறிவித்தான் அப்படி எல்லாம் கிடையாது கண்டிப்பாக இந்த தீன் மேலோங்கும் மக்களிடத்திலே அது வரும் இந்த தீன் இவ்வாஹாராகும் வெளிப்படும் என்பதாக அல்லாஹாலா சொன்ன ஒரு செய்தியை சொன்னான் அதைத்தான் பாவ அல்லதி நாயதுகும் என்று சொல்லுகின்றான் நீங்க அவர்களுக்கு நாம் வாக்களித்திருக்கின்ற ஒரு சிலது அதாவது இந்த வெளிப்படுவது அதை நீங்கள் பார்த்தால் அப்படி ஒரு காலம் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தால் அப்படின்னு அர்த்தம் அல்லது பாவவல்லதி நவைதுகும் அவர்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொன்னால் எச்சரிக்கை செய்திருக்கக்கூடிய ஒன்று அது தண்டனை உண்டு அதாவது உலகத்திலேயே சில தண்டனைகள் கிடைக்கும் ஆகிரத்திலும் தண்டனைகள் கிடைக்கும் உலகத்தில் உள்ள தண்டனை என்று என்னவென்று சொன்னால் போர்க்களங்களில் அவர்கள் அழிக்கப்படுவது சிறைபிடிக்கப்படுவது அதன் காரணமாக அவர்கள் நஷ்டப்படுவது கேவலப்படுத்தப்படுவது இதுவெல்லாம் அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய எச்சரிக்கை அந்த எச்சரிக்கையிலே சிலது வரும் பொழுது அந்த எச்சரிக்கையில சிலதை நபியை நீங்கள் பார்த்தால் என்ன பார்த்தால் ஷரத்து மட்டும் நிபந்தனை மட்டும் இருக்குது ஜவாபு பதில் என்னன்னு கேட்டா பார்த்தால் ஒரு கடுமையான சூழ்நிலையை பார்ப்பீர்கள் மௌத்தாக்கி விட்டால் அப்பொழுது அங்கே கியாமத்தினால பார்ப்பீர்கள் என்ன பார்ப்பீங்க பயிலை நான் அவர்களுடைய மர்ஜிய அவர்கள் திரும்பி வரக்கூடிய இடம் நம்மிடம் தான் யார் யார் மறுக்கின்றார்களோ அவர்களும் அங்கே வருவாங்க வரும்போது நீங்கள் பார்த்துக்குவீங்க இப்போ இலையினா மறுஞ்சோம் நம் பக்கம்தான் அவர்கள் திரும்பி வரக்கூடிய நிலை இருக்கின்றது என்பதாகவும் இல்லாதால சொல்லுங்கள் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை எது சொல்லப்பட்டதோ அதை மட்டும் செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்லுகின்றேன் சரி இவர்கள் உலகத்தில் என்ன செய்தார்கள் அவ என்ன சொன்னீங்க சொன்னீங்க அவங்க என்ன பதில் சொன்னாங்க நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சாட்சி யார் சாட்சி நான் சாட்சி அல்லாவே சொல்கிறேன் சும்மல்லாஹு ஷஹீதுன் அலாமா எஃபாயோன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதற்கு அல்லாஹுதான் சாட்சியாளன் அல்லாஹ் சும்மல்லா பிறகு அல்லாஹுதான் ஷஹீதுன் சாட்சியாளனாக இருக்கின்றான் அலாமா எஃபாயோன் அவர்கள் செய்து கொண்டிருந்த ஒன்றின் மீது அவன் தான் சாட்சியாளன் உங்களிடத்தில் அவனை போர் செஞ்சது உங்களை பொய்படுத்தியது உங்களுக்கு இடையூறு தந்தது இன்ப துண்ணல் இன் இன்வ இன்னல் தந்தது இடையூறுகள் தந்தது அடித்தது இதெல்லாம் எல்லாத்துக்கும் அல்லாஹால சாட்சியாளனாக இருந்தான் அல்லாஹல சாட்சியாளன் நான் பின்னால வேற சாட்சி வேணுமா எப்படிப்பட்ட சாட்சி அல்லா அல்லாஹை பற்றி சொல்லப்போ அல்லா எப்படிப்பட்ட சாட்சியும் ஷாஹிதும் லாயி லா ஷாகி ஷாஹிதும் லாயி லா ஷாஹி அவன் ஒரு சாட்சியாளன் எப்படிப்பட்ட சாட்சின்னா வேற சாட்சியே தேவையில்லை ஒரு சாட்சியை விசாரித்தாவே போதும் அல்லா சாட்சியாளன் ஒரு கேசுன்னு சொன்னா எத்தனை சாட்சி விசாரிக்கிறாங்க நிறைய சாட்சிகள் விசாரிக்கிறாங்க இந்த சாட்சிக்கு மாற்றமாக அந்த சாட்சி முன்னுக்கு பின் முரணா சொன்னா கேசெல்லாம் தள்ளுபடி ஆகிவிடுது அப்படிப்பட்ட முன்னுக்கு பின் முன்னா முரணாக சொல்லக்கூடிய சாட்சியாளன் அல்ல அல்லாஹால அல்லாஹாலா ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான் அது முடிஞ்சு போச்சு ஆயிரம் சாட்சிகள் சொன்னாலும் சரி அல்லாஹ் சொல்ற சாட்சியை போன்று ஆகாது அதனால அல்லாஹ் ஷஹீது அல்லாஹால சாட்சியாளன் அல்லாஹ் அவர்கள் எதை சொல்லுகின்ற எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதன் மீது அல்லாஹால சாட்சியாளன் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் காபிர்களுக்கும் முனாஃபிகளுக்கும் அல்லாரசூலை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அதே மாதிரி சட்டங்களை ஏற்றுக்கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக தெரியக்கூடியவர்களுக்கும் வகீதும் வத்தஹத்தீன் இது எச்சரிக்கையும் கடுமையான ஒரு அவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு எச்சரிக்கையுமாக அமைந்திருக்கின்றது என்பதை அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் ஆகவே அல்லாஹால தன்னுடைய சட்டங்கள் அனைத்தையும் மிக தெளிவாக சொல்லிவிட்டான் அந்த சட்டங்களை எவர் ஏற்று நடக்கின்றாரோ அவருக்கு நிச்சயமாக இந்த உலகத்திலும் சிறப்பான வாழ்க்கை இருக்கும் வெளித்தோற்றத்தில் பார்த்தா சில சிரமங்கள் ஏற்படலாம் ஆனால் அந்த சிரமங்களுக்குள்ளேதான் நன்மைகள் இருக்கின்றன பொதுவாக ஈமான் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஈமானை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழக்கூடிய சூழ்நிலையிலே உறுதியாக இருந்துவிட்டால் உலகத்தினுடைய துன்பங்கள் தெரியாது உலகத்தினுடைய சிரமங்கள் தெரியாது ஏன்னா உலகத்தில் வந்து சிரமப்படுறோம் கஷ்டப்படுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் காசு கிடைக்கல பணம் கிடைக்கல வறுமையில் வாடுறோம் அல்லது ஏதாவது நோய் நொடி ஏற்பட்டு அல்லது ஏதாவது துன்பங்கள் ஏற்படுது நஷ்டங்கள் ஏற்படுது கஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இந்த ஈமானில் குறை விருப்பதின் காரணமாகத்தான் அதெல்லாம் பாரமாக தெரியுது ஈமான்ல நிரப்பமான நிலை இருந்துவிட்டால் இதுவெல்லாம் அதை பற்றி கவலைப்படவே மாட்டார் அல்லாஹ் எதை நடத்தாட்டுகின்றானோ எதை செய்கின்றானோ அதுதான் நல்லது மா பால் அல்லாஹு காண அல்லாஹ் எதை செய்தானோ அதுதான் சிறந்தது நல்லது அப்படின்னு நம்பக்கூடிய சூழ்நிலை அந்த நம்பிக்கை வந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த விதமான துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி அதை சகித்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ ஒரு இனிமையான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் ஒரு மூமினான மனிதர் நிம்மதிக்குள்ளானவர் நிம்மதியாக இருக்கக்கூடியவர் என்று சொன்னால் அந்த நிம்மதி எப்படி கிடைக்கும் எது வந்தாலும் சரி அது அல்லாஹாலாவுடைய ஏற்பாட்டின்படி வருவது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் வரக்கூடிய நிம்மதியர் அந்த நிம்மதி இருக்க வேண்டும் என்பதை உல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகின்றார் ஆக அல்லாஹாலா காபிர்களுக்கு பல விஷயங்களை சொல்லுவதன் மூலமாக மூமின்களாக நமக்கும் பல படிப்பினைகளை மூலமாக தெரியப்படுத்துகின்றான் அதை ஏற்று செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அத்தகைய நல்ல பண்புகளை நம்ம அனைவருக்கும் அல்லாஹாலா தந்துருள்வானாக قل لا أملك لنفسي ضرًّا ولا نفعًّا جلّا ما شاء الله إذا جاء آجلهم فلا يستأخرون ساعةً ولا يستقدمون قل لا رأيتم من أتاكم عذابه بياتًّا أو نهارًا ماذا يستعجل منه المجرمون أثم إذا ما وقع آمنتم به آلآن وقد كنتم به تستعجلون பெரிய சகோதர்களே அல்லாஹாலாவுடைய கிருபையால் அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரயூனு என்ற அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஆறு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன வலி குல்லி உம்மத்தின் ரசூல் ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதர் வந்திருக்கின்றார் அவர்களுடைய தூதர் அவர்களிடத்தில் வரும்பொழுது கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பொளிக்கப்படும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் இது கியாமத்தினால் பற்றியுள்ள செய்தி ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் ஒரு உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் வந்து அல்லாஹாலாவுடைய செய்தியை அந்த மக்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அவர்கள் மறுத்தார்கள் பிறகு இந்த உலகத்திலே மறுத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனர் இப்பொழுது குயாமத்தினாளிலே இவர்கள் எல்லோரும் வரக்கூடிய நேரத்தில் இந்த தூதர்களோடு அந்த மக்கள் வருவார்கள் அந்த மக்களுடன் தூதர்களும் அங்கே இருப்பார்கள் அதாவது நூஹ் இஸ்லாம் என்று சொன்னால் நூஹலிஸ்லாம் அவர்களுடைய அந்த கவும்கள் நூஹ் அலே இஸ்லாம் அவர்களோடு அங்கே ஒரு இடத்திலே ஆஜராவார்கள் அதே போன்று ஒவ்வொரு நபியும் தங்களுடைய உம்மத்தினரை அழைத்து கொண்டு அவர்கள் குயாமத்தினால் ஆஜராக வேண்டியது ஏற்படும் அதை இங்கே அல்லாஹாலுகும் அவர்களுடைய தூதர் வந்த பொழுது அப்படின்னு சொன்னால் கியாமத்து நாளிலே தங்களுடைய கவுமுகளுடன் அந்த தூதர் வந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அவர்களுக்கு மத்தியிலே நீதத்தை கொண்டு தீர்ப்பு செய்யப்படும் அல்லாஹால தீர்ப்பளிப்பான் யார் யார் என்ன செய்தார்கள் என்ன நிகழ்வுகள் நடந்தன என்பதையெல்லாம் அங்கு தெளிவுபடுத்தப்பட்டு அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்கப்படும் இந்த செய்தி இப்ப சொல்லப்பட்ட இந்த ஆயத்திருக்கின்றது இது உம்மத்தினர் மனித சமுதாயத்திற்கு மட்டும் எச்சரிக்கை அல்ல அவர்களை வழி நடத்த வந்த தூதர்களுக்கும் இது எச்சரிக்கை அந்த தூதர்களும் தங்களுடைய தூதுவத்தை தங்களுடைய ரிசாலத்தை சரியாக தபலிய செய்திருக்க வேண்டும் அந்த வகையிலே அவர்களும் அல்லாஹாவை பயந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹால குறிப்பிடுகின்றனர் அல்லாஹவை பயப்படக்கூடியவர்கள் முழுமையாக அச்சம் கொள்ளக்கூடியவர்களைத்தான் அல்லாஹல்லா தூதர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கின்றான் இருந்தாலும் அவர்கள் கவலைப்படுவார்கள் இந்த மாதிரி இந்த ஆயத்துக்கள் இந்த மாதிரி ஆயத்துகள் வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் கவலைப்பட்டு அழுது இருக்கின்றார்கள் முன்னாடி சூரத்து நிஷாவில் ஒரு சம்பவம் ஒரு ஆயத்திற்குரிய விளக்கம் சொல்லப்பட்டது பதிரத்தி பின்ம சோதர் அலி அல்லாஹால அவர்களை கூப்பிட்டு ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் எனக்கு குரானை ஓதி காட்டுவீராக என்று சொன்னார்கள் வேறு சொல்ல உங்களுக்கு குரான் இறக்கப்படக்கூடிய நேரத்தில் அருளப்படக்கூடிய நிலையில் நான் உங்களுக்கு ஓதி காட்டுவதா என்று கேட்டார்கள் இல்லை அடுத்தவர் ஓதி நான் கேட்க விரும்புகின்றேன் என்பதாக சொன்னார்கள் ரிசூல்லா இஸ்வசி குரானுடைய ஆயத்தப்படித்தான் வெறுமனே ஓதிக்கொண்டிருப்பது மட்டுமல்ல ஒருவரை ஓத சொல்லி இவர் கேட்கவும் வேண்டும் அதுவும் சில நேரங்களிலே நடைபெற வேண்டும் இவர் ஓத வேண்டும் அவர் கேட்க வேண்டும் அவர் ஓத வேண்டும் இவர் கேட்க வேண்டும் இந்த முறையிலும் குரான் பரிமாறி கொள்ளப்பட வேண்டும் என்பது சட்டம் அதனால் ரசூல்லாஹ்ஹாய் சலாஹலம் அதை நடைமுறைத்த முடை பருத்துவதற்காக வேண்டியும் உம்மத்தினருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் ரசூல்லாய் சலாஹல் சொன்னார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதில் திபன் மசோதர் அளி அல்லாஹாலானு ஓதினார்கள் ஓதிக்கொண்டே வந்தவர்கள் சூரத்து நிசா என்ற அந்த அத்தியாயத்தை தொடங்கி ஓதுகின்றார்கள் இந்த ஆயத்து வந்தபொழுது இருக்கும் என்று நினைத்து பார்ப்பீராக ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் அவர்களுக்குரிய சாட்சியை நாம் கொண்டு வரக்கூடிய அந்த நேரம் சாட்சினா தூதர்கள் அவர்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தூதர் அவங்க தான் சாட்சியாளர்கள் உம்மையும் இந்த சமுதாயத்திற்கு சாட்சியாக நாம் கொண்டு வந்து நிறுத்துவோம் என்ற இந்த ஆயத்து வந்த பொழுது ரசூல்லாய் சல்லா அலேஸ்வரம் போதும் என்று சொன்னார்கள் நான் குனிந்து ஓதிக்கொண்டிருந்த நான் தலை கவிழ்ந்து ஓதிக்கொண்டிருந்த நான் நிமிர்ந்து பார்த்தேன் ரசூல்லாய் சல்லல்லா அலேஸ்வரனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது என்பதாக சொல்லுகின்றார் அதாவது வெறுமனே இந்த உலகத்திலே பிரச்சாரத்தை முடித்து விட்டோம் இனிமேல் கவலை இல்லை என்பது கிடையாது சொர்க்கம் போய் சேரும் வரைக்கும் நபிமார்களுக்கும் கவலைதான் ரசூல்மார்களும் கவலைதான் ரசூல்லாய் சல்லா அலே வல்லாம் அவர்களுக்கும் கவலைதான் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியாது யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது இப்படித்தான் அல்லாஹ் செய்வான் என்று யாரும் முடிவு முடியாது எப்படி வேண்டுமானாலும் செய்வதற்குரிய அதிகாரம் பெற்றவன் அல்லாஹத்தால சர்வ சக்தியாளன் அவன் அதனால் ரசூல்லாய் சல்லா அலுவலம் தங்களுடைய இந்த ரிசாலத்து தூதுவத்தை நாம் சரியாக நிறைவேற்றினோமா இல்லையா அல்லாஹத்தால என்ன செய்வான் என்பது பற்றியெல்லாம் நினைத்து அழுதார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது அதிலிருந்து ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் உருடைய வரலாறு முன்னால சூரத்துள் மாஹிதாவுடைய கடைசியில் சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்களை கூப்பிட்டு அல்லாஹால கேப்பான் அல்லாஹால சொல்லும் பொழுது ஈசாவே அந்த குழ்த்தி அல்லாவை விட்டுட்டு என்னையும் என்னுடைய தாயாரையும் நீங்கள் அல்லஹத்தால என்ன செய்வான் என்பது பற்றியெல்லாம் நினைத்து அழுதார் கிணங்குங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா மக்கள்கிட்ட நீங்கள் சொன்னதுனால தானே அவங்கெல்லாம் வந்து மரியம்மை வணங்கிட்டு இருக்கிறாங்க ஈஸா வணங்கிட்டிருக்கிறாங்க இங்கே உலகத்தில் நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறான் அல்லாத்தால் அந்த குள் தனி சொன்னீரா லின்னாசி மனிதர்களுக்கு இத்தகிதுனி ஓம்மிய என்னையும் என்னுடைய தாயாரையும் நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் இலாகன் மெந்தோன் இல்லை அல்லாவை விட்டுட்டு தெய்வமாக இங்கே எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஆக்கிடுங்கன்னு சொன்னீங்களா அப்படின்னு அல்லாத்தாலா கேவா அல்லா தலா தெரியாதா இவங்கியதே அல்லாஹால தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றான் மற்றவர்களுக்கு படிப்பினைக்காக வேண்டியது மற்றவர்களுக்கும் அந்த பயம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹால எல்லாரும் நிறுத்தப்படுவோம் அல்லாஹால சன்னிதானத்தில் இங்கே செய்த சின்ன பெரிய எல்லா விஷயங்களுக்கும் பதில் சொல்லி ஆகணும் அசைவு ஆட்டம் எல்லாத்திற்கும் பதில் சொல்லி ஆகணும் என்ன சொல்ல போனா கண் இமைப்பதற்கும் பதில் சொல்லியாகணும் கண்ணை ஏன் மூடினா ஏன் திறந்தாய் என்பதற்கும் பதில் சொல்லியாகணும் என்ன சொல்ல போனால் வரமாக்கள் புகாக்கள் குறிப்பிடுவது மூச்சு விடுவது மூச்சு உள்ளே விட்டான் வெளியே இழுத்தான் வெளியே விடுகின்றான் உள்ளே இழுக்கின்றோம் இந்த மூச்சுகளுக்கும் கணக்கு சொல்லியாக வேண்டும் எந்த நிலையிலே உன்னுடைய மூச்சு வெளியானது எந்த நிலையிலே உள்ளே போனது அதனால்தான் ஞானவான்கள் சூஃபியாக்கள் மூச்சு விடுவதற்கும் ஜிகிற இருக்கின்றது மூச்சையும் ஜிக்கிராக ஆக்கி வேண்டும் அப்போ கேள்வி குறைந்திரும் உன்னுடைய நீ கொடுத்த இந்த மூச்சையும் நான் சிக்கராக ஆக்கி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எப்படி சொல்ல வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கும் வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் அதற்கு பெயர் பாஸ் அன்பாஸ் என்பதாக ஒரு பெயர் வைத்திருக்கின்றார் உள்ளே போற மூச்சும் வெளியே வருகின்ற மூச்சும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதார் சரி அங்கே கேட்கின்றான் அல்லாஹாலி என்று கேட்டான் அல்லாஹால அவங்க சொன்னாங்க இசா இஸ்லாம் சொல்றாங்க நான் உலகத்தில் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் இந்த மக்களுக்கு மத்தியிலே நீ சொன்னதை எல்லாம் நான் சொல்லிவிட்டேன் என்பதை நீ தெரிந்திருக்கின்ற நீ பரிசுத்தமானவன் சுபஹானக என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள் துலகும் இல்லா மா அமர்த்த நீபி எதை எனக்கு நீ கட்டளையிட்டாயோ அதை தவிர வேறு எதையும் இவர்களுக்கு நான் சொல்லவே இல்லை நீ சொன்னதான் சொல்லிவிள் துகு அப்படி நீ கட்டளை இல்லாததை நான் சொல்லியிருந்தால் பக்கத்து அலீம் தகு அது உனக்கு தெரிஞ்சிருக்கும் உனக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அதனால நான் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உனக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் நான் செய்யவே இல்லை நான் என்னுடைய என்னையும் என்னுடைய தாயாரையும் ரெண்டு தெய்வங்களாக நீங்கள் வணங்குங்கள் என்று நான் சொல்லியிருந்தால் அதுவும் உனக்கு தெரியும் ஆனால் நான் அப்படி சொல்லவே கிடையாது நான் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நீ சாட்சியாக இருந்தாய் நான் உலகத்தை விட்டு வந்த பின்னால் அதாவது என்னை நீ உயர்த்தி கொண்ட பின்னால் வானுலகத்திற்கு உயர்த்தி கொண்ட பின்னால் அங்கே என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது உனக்குத்தான் தெரியும் ஆனால் உலகத்தில் இருக்கும் நான் என்ன செய்தேன் என்பது உனக்குத்தான் தெரியும் என்னை வானுலகத்திற்கு உயர்த்தி கொண்ட பின்னால் அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது உனக்குத்தான் தெரியும் என்று பணிவாக சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள் நீ பெரிய கிருமையாளனாக மன்னிப்பாளனாக இருக்கின்றாய் அவர்களை நீ தண்டித்தால் என்னை தெய்வமாக என்னுடைய தாயாரை தெய்வமாக ஆக்கிக் கொண்டார்கள் அதற்கு ஒரு கொடுக்க வேண்டும் என்று இருந்தால் உன்னுடைய அடியார்கள் என்ன வேணாலும் செய்யலாம் உனக்கு அதிகாரம் இருக்கின்றது அவருடைய அடியார்கள் உன்னுடைய அடியார்கள் ஆகவே அவர்களை என்ன வேண்டுமானால் நீ செய்யலாம் நீ மன்னித்தால் அது அதுவும் உன்னுடைய இஷ்டத்தை சேர்ந்த இன்னைக்கு அன்தலாஜி ஹக்கீம் அங்க நீங்க நீ மன்னிப்பாளன் அருளாளன் என்று சொல்லவில்லை ஏன்னா அவங்க சீருக்கு வச்சு வணங்கினாங்க அதனால தண்டனை உண்டு என்பதை உறுதிப்படுத்துவதற்காண்டி ஐசா அலி இஸ்லாமரும் சொல்லக்கூடிய வாசகத்தை அல்லாஹால சொல்லுகின்றார் என்னும் நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உங்களை அடியார்கள் தவஃ அவர்களை நீ மன்னித்தால் பயின்னக்க அன் தல் ஹக்கீம் நீ யாவற்றின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றாய் மிகத்த யாவையும் மிகைத்தவனாக இருக்கின்றாய் உள்ளவனாக இருக்கின்றாய் உன்னுடைய மேலான நிலை உன்னுடைய ஞானம் ஆகியவற்றை கொண்டு அவர்களுக்கு என்ன தீர்ப்பு செய்ய அதை நீ தீர்ப்பு செய்து கொள் என்பதாக சொல்லுகின்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆக எல்லா மனிதர்கள் எல்லா நபிமார்களும் கொண்டு வரப்படுவார்கள் சாட்சி சொல்ல அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதற்கு கணக்கு கொடுத்தாக வேண்டும் கிஸ்து நீதியை கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்யப்படும் அவர்களுக்கு மத்தியில் அந்த ரசூல்மார்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்யப்படும் வஹும்லா இவ்வளமூன் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் கொஞ்சம் கூட என்ன செஞ்சார்களோ அதற்குரிய தண்டனையோ நன்மையோ தூய்மையோ அது அது கிடைக்கும் சரி இப்போ அடுத்து அல்லாஹால சொல்லுகின்றான் வயப்போலூன மத்தா காதல் வாது எங்குன்றும் சாதிக்கிறது இப்போ அல்லாஹாலா குயாமத்தினாளை பற்றி நிறைய பல இடங்கள் எப்படி ஒன்றுக்கு பின்னால் ஒன்றாக பல கருத்துக்களை விஷயங்களை சொல்லி கொண்டு வருகின்றான் அடுத்து அல்லாத்தல்லா சொல்லுகின்றான் இந்த மக்கள் மக்காவாசிகள் நீங்கள் என்னை நம்பவில்லை என்று சொன்னால் என்னை பொய்யாக்கினால் அல்லாஹுவை மறுத்தால் அல்லாஹ் ஒருவன் மீதை என்று சொன்னால் உங்களுக்கு தண்டனை வரும் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் முந்தைய நபிபார்களுடைய உம்மத்தினர் எப்படி அழிக்கப்பட்டாலோ அது உங்களுக்கு அழிவு வரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மனிதர்கள் இதெல்லாம் கேட்டுக்கொண்டு பரிகாசமாக விளையாட்டாக சொல்லுகின்றார்கள் மத்தாகாதல்வாது இங்குணும் சாத்தியத்தின் இந்த வாக்குறுதி எப்பொழுது வரும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதாவது ரசூல்மார்கள் எல்லா ரசூல்மார்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த எப்படித்தான் சொன்னாங்க நீ உண்மையாளராக இருந்தால் நீ சொன்ன அந்த வாக்கு எப்பொழுது வரும் தண்டனை எப்பொழுது வரும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் கேட்கின்றார்கள் நபியை நீங்கள் சொல்லிடுங்கள் இப்ப இவங்களும் கேட்டாங்க அதே மாதிரி மக்காவாசிகளும் கேட்டாங்க எப்ப வரும் நீ சொல்றீங்களா அந்த தண்டனை எப்ப வரும் வருட்டுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லி விடுங்கள் எனக்கே எந்த விதமான இடையூறையும் எந்த விதமான பலனையும் செய்து கொள்வதற்கு சக்தி பெற மாட்டேன் உங்களுக்கு தண்டனை வர்றது அப்புறம் எனக்கே எந்த பலனையோ எந்த இடையூறையோ செய்து கொள்ள எனக்கு சக்தி கிடையாது இல்லா மாஷா oui. அல்லா அல்லாஹ் நாடினதை தவிர அல்லா எதை நாடுனா அதுதான் எனக்கு கிடைக்கும் எனக்கு அந்த நிலை இருக்கும்போது தண்டனை வர்றதை உங்களுக்கு எப்படி நான் சொல்ல முடியும் அப்படி தண்டனை வந்து அழிவு வந்து எப்படி நான் தடுக்க முடியும் எதுவுமே முடியாது என்னால எதுவும் முடியாது நான் எனக்கு சொன்ன வேலையை செய்யறேன் அவ்வளோதான் எனக்கு என்ன வேலை சொன்னாலும் அந்த வையை சேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் எதை சொல்ல அதை உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றேன் தண்டனை கிடைக்கணும் எல்லாம் சொல்ல சொன்னா சொல்லிட்டேன் எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது எனக்கு எந்த விதமான அதிகாரம் அடுத்தவர் மீது அல்ல என் மீதே கிடையாது அப்படி தானே இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான் எல்லாருக்குமே இந்த ஆயத்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை அல்லாத்தால் சொல்லக்கூடிய இந்த ஆயத்து ஒவ்வொரு மனிதருக்கும் உரியது நமக்கும் உரியது எனக்கு பலன் பலனாக பலன் உண்டாக்கி கொள்வதற்கும் இடையூறை செய்து கொள்வதற்கும் எனக்கு ஆற்றல் கிடையாது எனக்கு நானே நோயை உண்டாக்கி கொள்ள முடியுமா எனக்கு நானே ஏதாவது ஒரு நன்மையை செய்து கொள்ள முடியுமா நம்ம சொல்கிறோம் இத செஞ்சேன் எனக்கு நன்மைச்சு இதை செஞ்சேன் கெட்டதாயிடுச்சு அப்படின்னு சொல்றான் ஆனா செய்தேன் அப்படின்னு சொன்னது நம்முடைய நாவின் மூலமாக வெளிப்படையாக சொல்லுகின்ற உண்மை இல்லை அல்லா செய்தால் அல்லா நன்மையை கொடுத்தான் அல்லாஹ் அல்லா தீமையை கொடுத்தான் அல்லாஹ் செய்தான் நோய் ஏற்பட்டது அல்லாஹ் செய்தான் அதுக்கு சுகம் ஏற்பட்டது அல்லாஹ் செய்தான் அதனால் காசு கிடைச்சது அல்லாஹ் செய்தான் அதனால் நஷ்டம் ஏற்பட்டது அல்லாவை தவிர வேற யாரும் கிடையாது அல்லாஹ் நாடுனதும் இல்லையா இன்னொரு இடத்தில் அல்லாஹல்லா சொல்கிறான் நீங்கள் நாடுவது கிடையாது அல்லாஹ் நாடினால் தவிர நம்ம நாடுறது பிற அல்லாவுடைய நாட்டத்தோடு இணைக்க அவனுடைய நாட்டம் முன்னால் நம்முடைய நாட்டம் பின்னால் நம்ம செய்யணும்னு நினைப்போம் ஆனால் வந்து அல்லாஹுடைய அந்த மஷியட்ஸ் அவனுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் நாம் நினைச்சது நிறைவேறாது நாம் நினைச்சது நிறைவேறுவதும் நிறைவேறாததும் ரெண்டுமே அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டுதான் இந்த ஹக்கீக்கத் இந்த உண்மையான நிலையை ஒரு மனிதன் விளங்கிவிட்டால் பெரும் மேதாவியாகிடும் அல்லாஹத்தாலாவுடைய மிகப்பெரிய தொடர்புள்ளவராக மனிதர்கள் ஆகிவிடல் ஆனால் அதை உணர்றதே கிடையாது நம்ம எந்த நேரத்தில் உணர்றது கிடையாது ஏதாவது சில நேரங்களில் அல்லா நினச்சது தான் நடக்கும் எல்லாம் சொன்னது தான் நடக்கும் அல்லா நாடினதான் நடக்கணும் இனிப்பாவது ஒரு நாளைக்கு சொல்லிக்குவோம் பின்னா வாயில் ஆனால் உண்மையிலேயே கல்வின் மூலமாக அதை உறுதி கொண்டு நம்பிக்கை கொண்டு செயல்படுவது என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயம் அந்த நிலை ஒரு மனிதனுக்கு ஒரு மூவி நாள் மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் என்பதை அல்லாஹலை இந்த ஆயத்தின் மூலமாக குறிப்பிடுகிறான் எனக்கு நானே எந்த பலனையோ இடையூறையோ உண்டாக்கி கொள்ள முடியாது சக்தி பெற இல்லா மாஷா அல்லா அல்லா நாடினதை தவிர நிறைய விஷயங்கள் பல ஆயத்துக்களுக்கு கருத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அஜல் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தவணை இருக்கின்றது குறிப்பிட்ட காலம் எவ்வளவு நாள் தான் வாழ்வார்கள் இதா ஜா அஜலுகும் அவருடைய தவணை வந்துவிட்டால் ஒரு வினாடி நேரம் கூட அவர்கள் அதையும் கூட அந்த அளவும் கூட முந்தியோ பிந்தியோ ஏற்படாது உலகத்தினுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இவருக்கு தவணை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது எந்த மருத்துவர் டாக்டராலும் முடியாது மூமின்கள் மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் இதாவது நினைவு கொள்ள வேண்டும் இதை ஏன்னா மற்றவர்களோடு கலந்து கலந்து அந்த பிரச்சனை வந்துடுது நம்ம இடத்துல சில நேரங்களில் என்ன அவர் அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போயிருந்தால் எப்படியாவது பொழைச்சிருப்பாருங்க இங்கேயே பார்த்துட்டாரு அப்போலோவை கொண்டு போயிருந்தால் பொழச்சிருப்பார் அப்போலோவில் முடியலாம் விட்டுட்டாங்க மூத்தா போனார் அமெரிக்காவை கொண்டு போயிருந்தால் நல்லாயிருக்கு சீக்கிரமாக எப்படியாவது புழச்சிருப்பார் அவர் இந்த டாக்டர் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கட்டிக்கார டாக்டர் அங்கெல்லாம் இருக்கிறாங்க அதனால பொழைச்சிருப்பார் இப்படி சொல்கிறதே ஈமானுக்கு பாதகமான விஷயம் நினைக்கிறதும் பாதகமான விஷயம் அல்லாஹாலா எதை நாடுகின்றானோ அந்த நாட்டம் அவனுடைய அந்த முடிவு அவருடைய தவணை எப்பொழுது முடிகின்றதோ அப்பொழுது கண்டிப்பாக யாரும் தடுத்து நிறுத்த முடியாது எத்தனை பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி முன்னாள் ஆயிரத்தி சூரத்து மிஷாவில் சொல்லப்படுது ரொம்ப வலி வலிமையாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் மூர்த்து வந்தே தீரும் கண்டிப்பாக உங்களுக்கு மௌத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது ஒரு ஞானவான் இன்னொரு ஞானவான் அல்லா இருக்கிறான்னு நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டேன் பல்லாகு யொஷி ஒய்யும் அல்லாஹத்தால் மௌத்தாக்குறான் ஹயாத்தாக்குறான் பல உயிர்களை கொடுக்குறான் பல உயிர்களை எடுக்கிறான் அதனால் அவனை அவன் அல்லா இருக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இவர் அவர்கிட்ட கேட்டார் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் சொன்னது சரியில்லை அப்படின்னார் இவர் நீங்கள் சொன்னது சரியான விளக்கம் அல்ல அப்படின்னார் இப்படி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் செய்ய முடியறதில்லை செய்ய முடியாமல் போயிடுது ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுது இப்போ நான் நினைக்கிறதுக்கு மாற்றமாக நடக்கிறதால எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான்னு நான் விளங்குறேன் அவன் தான் இல்லாமல் விளங்குறேன் சொன்னார் இது ஒரு விளக்கம் பல விளக்கங்கள்ல இது ஒரு விளக்கம் உண்மையாக அப்படித்தானே நம்ம ஒரு வேலையை நினைக்கிறோம் நடந்தது ஒன்று நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிட்ருக்கோம் அப்படி ஆனா நினைஞ்சது நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இருக்கிறாங்கிற நம்பிக்கை அதுக்குள்ளே வரணும் வெறுவெளி பாட்டு வாய்ப்பாட்டாக ஆகிவிடக்கூடாது அப்படிங்கற தாடி சொல்லப்பட்ட விஷயம் சரி அதே மாதிரி தவணை வரக்கூடிய நேரத்திலும் தவணை முந்தவோ பிந்தவோ முடியாது போல் அராயத்தும் என் அத்தாக்கும் அதாபூ பயாத்தன் அவன் மாதா எஸ்தாஜிலும் என் முஜரிமோன் நபிய நீங்கள் சொல்லுங்கள் அராய்த்தும் நீங்கள் கவனித்தீர்களா இன் அத்தாக்கும் அதா புகு அவனுடைய தண்டனை வந்தால் உங்களுக்கு வந்தால் அல்ல அவருடைய தண்டனை உங்களுக்கு வந்தால் வயாத்தன் அவன் நகாரன் இரவு நேரத்திலோ அல்லது பகல் நேரத்திலோ எந்த நேரத்தில் வந்த இரவு நேரம்னு சொன்னால் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் ஓய்வாக தூங்கி கொண்டிருப்பார்கள் அது வருது இது வருது பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு செய்யலாம் அப்படி அப்படின்னா எந்த அறிகுறியும் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கிறாங்க தூக்கம்ங்கிறது ஒரு சின்ன மவுத்து அது தூங்கிட்டு இருக்கிறாங்க தூக்கத்துடைய நேரத்தில் அவங்களுக்கு அவனுடைய தண்டனை வந்தால் அவ் நகாரன் அதாவது நீங்கள் ஓடியாடி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பகல் நேரத்திலே வந்தால் மாதா எஸ்தாஜிலும் இந்த குற்றவாளிகள் அதிலிருந்து எதை விரைவாக தேடுகின்றார்கள் பகலிலும் வரலாம் இரவிலும் வரலாம் அல்லாவுடைய தண்டனை இந்த முக்காவாசிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்ட சீக்கிரமாக அவங்க நீங்க சொன்னீங்களே அந்த தண்டனை தண்டனைன்னு சொல்றீங்களா சீக்கிரமாக பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த தண்டனையில் எதை இவர்கள் தேடிக்கொண்டிருக்க தேடுகின்றார்கள் பகலில் வர்றதா ராத்திரியில் வர்றதா தெரிஞ்சு வர்றதா தெரியாமல் வர்றதா கொஞ்சமாக வர்றதா அதிகமாக வர்றதா எப்படி எதை தேடுறாங்க இவங்க என்று அல்லாஹாலா கேட்கக்கூடிய இந்த கேள்வியினுடைய முறையில் இருக்கக்கூடியது இவர்கள் தண்டனை எதிர்பார்த்திருப்பதற்கின்றதே அது அவர்களுடைய அசற்றுத்தனம் அறியாமைத்தனம் அது அல்லாஹாலா நாடி விட்டால் தண்டனை வர வேண்டும் என்று கொடுக்க வேண்டும் என்று எந்த நேரத்திலும் வருவது இரவிலும் வரும் பகலிலும் வரலாம் அதனால ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கையை அல்லாஹால சொல்லுவார் அதை கேள்வியாக மாதா தாயல் இவர்கள் எதை விரைவாக தேடுகின்றார்கள் மின்னந்த தண்டனை குற்றவாளிகள் என்று அல்லாஹத்தலா கேட்கின்றார் சரி அப்படி ஒரு தண்டனை வந்த பின்னால் தண்டனை வந்த பின்னால் அந்த நேரத்தில் நாங்க இப்ப ஈமான் கொள்றோம் எங்களை அப்படின்னு சொல்லி எல்லாட்ட கேட்டான் அது பலன் தருமா ஃபிரோன் கேட்ட மாதிரி நாற்பது வருஷமா உழைச்சாங்க ஈமான் கொல்லச் சொல்லி நாற்பது வருஷமா அவர்களை மறுத்தான் கடுமையான தண்டனைகளை கொடுத்தான் கடுமையான எச்சரிக்கைகளை செய்தான் அவர்களுக்கு பலவிதமான இடையூறுகளை செய்தான் கடைசியில் அல்லாஹத்தால மூசா அலி அவர்களை காப்பாற்றுவதற்கும் அவர்களை சார்ந்தவரை காப்பாற்றுவதற்கும் ஃபிரோனை அழிப்பதற்கும் நாடிட்டான் தண்டனையே நாடிட்டான் சும்மா கொஞ்சம் நேரத்தில் அது முடிஞ்சு போச்சு கடல் பிளந்தது இவங்க போயிட்டாங்க அவங்க பிரிட்டு தான் அழிந்தார் கடல்ல மூழ்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிர சொன்னான் இப்போ இல்லல்லது ஆமத்தின் பனு இஸ்ராயில் நான் ஈமான் கொள்றேன் பனு இஸ்ராயல்கள் பனி இஸ்ரவேலர்கள் யாரை ஈமான் கொண்டு அவனை நானும் ஈமான் கொள்ளுகிறேன் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் இந்த ஈமான் அவனுக்கு எந்த பலனையும் தராது தண்டனை ஏற்பட்ட பின்னால் ஈமான் கொள்வது செல்லுபடியாகாது அல்லாஹலா சொல்லுங்க ஈமான் கொள்றீங்களா இப்பொழுதுதானா தும்பி தஸ்தா ஜிலோன் இதற்கு முன்னால் நீங்கள் தண்டனை வர வேண்டும் என்று சீக்கிரமாக வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் தஸ்தா நீங்கள் அவசரமாக சீக்கிரமாக அந்த தண்டனை வர வேண்டும் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் இப்போ தண்டனை வந்த பின்னால ஈமான் கொள்றேன்னு சொல்றீங்க இப்பொழுது தான் நான் உங்களுக்கு புத்தி வந்துச்சு அப்படின்னு அது உங்களுடைய அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சொல் எந்த விதமான பலனையும் தராது என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றான் சும்மா கீழலில்லதின வளமும் சரி இது உலகத்தில் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் அல்லது மூத்தாக்கப்படுவார்கள் அதற்கு பின்னால் அல்லாஹாலாவுடைய சன்னிதானத்தில் ஒரு நாள் கடைசி நாள் கொண்டு போய் நிறுத்தப்படுவார்கள் அப்போ யார் இந்த உலகத்திலே இப்படி அல்லாவுடைய ரசூல் சொன்னதை எல்லாம் கேட்காமல் எதிர்த்து பேசி கொண்டிருந்தார்களோ பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அலட்சியம் புரிந்து கொண்டிருந்தார்களோ மறுத்து கொண்டிருந்தார்களோ இவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள் பொதுவாக முன்னால் பல ஆயிரத்துக்களுக்கு விலகம் சொல்லப்பட்டிருக்கு ஈமான் கொண்ட மனிதரை தவிர உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அநியாயக்காரர்கள் அவர் நீதிபதியாக இருந்தாலும் சரி நீதி இல்லாத இருந்தாலும் சரி எல்லாரும் அநியாயக்காரனும் ஈமான் கொள்ளாத மனிதர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள் அவர் உலகத்தில் நேர்மையாக நடந்த நீதியாக நடக்கிறார்னு வச்சுக்கோங்க மற்ற மதத்தில் சில பேரை பார்க்குறோம் நம்ம இவர் எந்த பொய்யும் சொல்ல மாட்டார் ரொம்ப சுத்தமான மனிதர் லஞ்சம் வாங்க மாட்டார் தீமை செய்ய மாட்டார் யாருக்கு எந்த கெடுதியும் செய்ய மாட்டார் மனசாலும் கூட யாருக்கும் எந்த விதையும் தீமையை நினைச்சதே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்னு வச்சுக்கோங்க ஆனால் அவர் ஈமான் கொள்ளாதவர் என்று அவரும் அநியாயக்காரர் தான் ஏன்னா ஈமான் இல்லாத நிலையில் அநியாயக்காரர் தான் அவர் உலகத்தினுடைய ரீதியிலே உலகத் உலகத்தினுடைய அமைப்பின்படி அவள் நியாயமான மனிதர் நல்ல மனிதர் என்று சொல்லலாமே தவிர இங்க இஸ்லாம் ஈமானுடைய அடிப்படையிலே அல்லாஹால சட்டத்தின் அடிப்படையில் நேர்மையானவர் அநியாயக்காரர்களுக்கு பிறகு அநியாயக்காரர்களுக்கு சொல்லப்படும் பிறகு அநியாயக்காரர்களுக்கு அப்படின்னு சொன்னால் கியாமத்தினால் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி விசாரணைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அநியாயக்காரர்களுக்கு சொல்லப்படும் சொல்லப்படும் யார் மலக்குகளின் மூலமாக சொல்லுவார் விசாரணை செய்யப்பட்டு அந்த தண்டனையை பெறக்கூடிய அந்த நேரத்திலே சொல்லப்படும் அப்படின்னு அர்த்தம் நரக நெருப்பிலே நரகத்தினுடைய தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த அநியாயக்காரர்களுக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொன்னா அந்த நரகத்திற்கு காவலாளிகளாக இருக்கக்கூடிய மலக்குகள் சொல்லுவார்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்லுவார்கள் நிரந்தரமான தண்டனையை நீங்கள் அனுபவியுங்கள் சுவைத்து பாருங்கள் என்று அந்த மலக்குகள் காவலாளிகள் சொல்லுவார் அவர்களுக்கு சொல்லப்படும் என்று அல்லா தலா குறிப்பிடுகின்றார் அதாவது மலக் நரகத்திற்கு பாதுகாப்பாளர்கள் இருக்கின்றார்கள் அவங்க மலக்குகள் சரி நரகத்துக்கு தான் பக்கத்துலேயே போக முடியாதுன்றது அந்த மலக்குகளுக்கு எப்படி பக்கத்தில் அவங்க போக முடியுமா அப்படின்னு கேட்டால் அது அந்த தன்மை உள்ளவர்களாக மலக்குகளை எல்லாத்திலும் படிச்சிருக்கிறோம் நரகத்தினுடைய நெருப்போ அல்லது தண்டனைகளோ எந்த விதமான இடையோறும் செய்யாத அமைப்பிலே ஒரு வடிவம் ஒரு உருவம் ஒரு அமைப்பு அப்படிப்பட்ட மலக்குகள் அந்த மலக்குகள் நரகம் மிகப்பெரியது நரகம் நம்மளால் அளவிடவே முடியாது அளவிட்டு சொல்ல முடியாது இவ்வளோ பெருசு இருக்குது எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் அல்லாத்தெல்லாம் குரானில் சொல்லுகின்றார் எல்லா மனிதரும் நிறைய சொல்லியிருக்கிறோம் ஒரு நரகத்தில் போடப்படக்கூடிய ஒரு மனிதன் இந்த உடலுடன் போடப்பட மாட்டான் அவனுடைய உடல் மிக பெரிதாக ஆக்கப்படும் இல்லைன்னா அந்த நரகத்தினுடைய நெருப்புனால இந்த உடல தாங்க முடியாது பெரிய உடல் பெருசாக்குவான் அல்லாஹால எவ்வளவு பெருசாக்குவான் டோட்டலா ஒரு உடலுடைய அளவை ரசூல்லா சல்லாஸ் சொல்லல தனித்தனியாக சொல்லுகின்றார்கள் நரகத்தில் போடப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய பல் அவனுடைய பல்லு அது ஒரு உகது மலை அளவு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பல்லு அவருடைய புஜத்தினுடைய அளவு அதாவது தோல் பட்டையினுடைய அளவு இந்த கழுத்திலிருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் உள்ள அளவு எவ்வளோ இருக்குது நாலு விறக்கல இருக்குது நாலு இன்ச்சு இருக்கும் இப்போது அல்லது அஞ்சு இன்ச்சு இருக்கும் இது நாலு நாள் அல்லது மூணு நாள் நடந்து செல்லக்கூடிய தூரம் இருக்கும் இது அப்படின்னு சொன்னாங்க இந்த தோல் இருக்கின்ற ஸ்கின் இது வந்து வெங்காய சிறகு மாதிரி நமக்கு உள்ளது அது போய் எடுக்க முடியாது தோலை அவ்வளோ மெல்லிஸாக இருக்குது அந்த தோல் ஆனால் தோல் தான் மனிதனுடைய உடலுக்கு கவசம் மனிதனுடைய உடலுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான பொருள் தோல் தான் அதனால் அந்த தோல் எவ்வளோ பெருசுருக்கணும்னு கேட்டால் தோளுடைய தடிமண் அதனுடைய மொத்தம் பருமண் அது நாலு முழம் இருக்கும் வெங்காய சருகு இருக்கக்கூடிய தோளுடைய அளவு நாலு முழம் உயரமுடையதாக தடிமன் உடையதாக தடிப்பமுடையதாக இருக்கும் என்பதாக சொல்ல வே அவ்வளோ பெரிய பெரிய உருவங்களாக படைத்து நரகவாசிகளை நரகத்தில் போட்ட பின்னாலே நரகவாசிகளில் எவ்வளோ பேர் இருப்பாங்க சொல்லுகின்றார்கள் எல்லா மனிதர்களையும் உலகத்தில் உள்ள எல்லா ஆத்தமலை சலாத்தினர் கடைசி வரைக்கும் எல்லா மனிதர்களும் எழுபத்தி மூன்று சப்புகளாக நிறுத்தப்படுவார்கள் வரிசையாக நிறுத்தப்படுவார்கள் அந்த எழுபத்தி மூன்று ஒரு வரிசை மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியது மீதி எழுபத்தி ரெண்டு அணிகள் நரகத்திற்குரியவை அப்படின்னு சொன்னால் எத்தனை பெர்சன்டேஜ் கணக்கு போடுவோம் எழுபத்தி மூணில் ஒரு செஃப் மட்டுந்தான் சொர்க்கம் மீதி எல்லாமே வந்து நரகத்துக்கு போகிறவங்க அவ்வளோ பேர் இவ்வளோ பெரிய உடல்களாக படைக்கப்பட்டு நரகத்தில் போட்டாலும் போட்ட பின்னாலும் கூட நரகத்தில் ரொம்ப இடம் காலியாக இருக்கும் அல்லாஹால கேட்பான் கேமத்தினால நரகத்தை பார்த்து கேட்பான் அதாவது என்ன சொல்லும் பதில் சொல்லும் நான் நிரம்பல அல்லது நிரம்பிட்ட அப்படின்னு சொல்லாது அல்லாஹல ஒரு அழகான பதில் சொல்ல ஹல்மீம் மசீத் இன்னும் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்மா அது இன்னும் இருக்குதா ஆள் நம்மள்ட்ட வர்ற வந்து சேர வேண்டிய பொருள்கள் இன்னும் இருக்கான்னு கேட்கும் ஹல்மீம் மசீத் அப்படின்னு சொல்கிறோம்லாம் சரி அது அந்த குரானுடைய ஆயத்தாதோடு நிற்கிது ரசூல்லாய் சலாஹாஸ்லாம் விளக்கம் சொன்னாங்க இன்னும் வந்து அது கேட்டுக்கிட்டே இருக்கும் போதுமா அப்படின்னு கேட்கும் பத்தாது அப்படின்னு சொல்லும் திரும்ப யார் யார் நரக வாசி இருக்கோ அவங்களெல்லாம் கொண்டு போய் போடுவோம் அப்பவும் பத்தாதுன்னு சொல்லுவோம் சூரியன் சந்திரன்லாம் கொண்டு போய் நரகத்தில் போடுவான் அப்பவும் பத்தாதுன்னு சொல்லும் அது ஏன் போடுறான் அதை முன்னாடி சொல்லியிருக்கிற அது அதாவது சூரியன் சந்திரனை வணங்கி கொண்டிருந்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீ எதாவது வணங்கிக்கிட்டு இருந்தே தெய்வம்னு அது மாதிரி உங்ககூட வந்துருச்சு அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக இன்னொரு கருத்து சூரியன் மிக அதிகமான வெப்பம் சூரியனுடைய மேல் பகுதியில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி சொச்சம் சூடு உள்ளது நடு நடுப்பகுதி பத்தாயிரத்து பதினோரா செல்சிய சூடு உள்ளது அவ்வளவு சூடு உள்ள அந்த பொருளை அந்த கொண்டு போய் போடும்போது நரகத்தினுடைய நெருப்பினுடைய சூடு இன்னும் அதிகமாகும் அதுக்காக வேண்டி போடுறது அப்படின்னு சொல்லுவோம் சரி போடாது போட்ட பின்னாலும் போதுமான கேட்பான் பத்தாதுன்னு சொல்லும் அல்லாஹத்தால தன்னுடைய குதிரத் என்று சொல்லக்கூடிய பாதத்தை வைப்பான் எப்படி வைப்பான் பாதத்தை வைப்பான காலை கொண்டு போய்க்கிறான் அப்படிங்கிறத அர்த்தம்லாம் அல்ல எல்லா காலெல்லாம் கிடையாது உலகம் மட்டும் வளங்கணும் அல்லாஹத்தல்ல தன்னுடைய குதிரத்தினால் அதை நிரம்புமாறு செய்வான் அப்ப என்ன சொல்லும் அந்த நரகம் சொல்லு ஒரே சத்தம் போடும் கத்து கத்து கத்து போதும் போதும் போதும் சத்தம் போடும் போதும் அப்பதான் அந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய உலக மக்கள் முகசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சரி அப்படிப்பட்டது நரகம் அதனால நரகத்தினுடைய அந்த தன்மை இருக்கின்றதே அது மனிதனால் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக அது நரகத்தினுடைய பாதுகாப்பாளர்கள் அவ்வளோ பெரிய நரகம் நம்ம கணக்கிட முடியாது அவ்வளோ பெரிய நரகத்திற்கு அவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு பத்தொன்பது பேர் தான் காவலாளிகள் மலக்கு அதையும் குரான் அல்லா தால சொல்ற மலக்குகள் பத்தொன்பது பேர் அதற்கு பத்தொம்போது காவலாளிகள் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹத்தால் சரி ஏன் பத்தொம்பதுன்னு வச்சான் அது அல்லாவுக்கு தான் தெரியும் அதையும் அந்த ஆயத்தினுடைய கொடர்லி அல்லாஹத்தால் சொல்லுகின்றான் இது இந்த பத்தொன்பதுங்கிற நம்பர் சொல்லப்பட்டது ஈமான் கொண்டவர்களெல்லாம் ஈமான் கொள்ளுவதற்காக வேண்டி ஈமான் கொண்டவர்கள் ஈமானை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி சொன்னான் அதோடு நம்பிக்கிட்டு போக வேண்டியதுதான் ஏன் பத்தொம்பது பதினெட்டு இருந்தா என்ன இருபதாயிருந்தா என்ன ஏன் இருபது இருக்க ஒரு ரவுண்டாக ஃபிகர் பண்ண வேண்டியது ஏன் பத்தொன்பதை வச்சான் அப்படின்லாம் கேள்வெலாம் கேட்டுக்கிட்டு இருக்காது யார் கேள்வி கேட்க மாட்டாங்க ஈமான் உள்ளவர்கள் கேட்க கேள்வியே கேட்க மாட்டாங்க நல்லா சொன்னான்னா சரியா போச்சாலதான் கேள்வியெலாம் கிடையாது வேற யார் கேள்வி கேட்பா முனாஃபிக்கீன்களும் காஃபிரும் கேட்பார்கள் இது என்ன பத்தொம்போது ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டியே நான் பத்தொம்பதுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நல்லா தான் சொல்லுவோம் ஒமா ஜாலனா அஸ்தாபன்னார் இல்லா மலாய்க்கத்தன் ஒமா ஜாலனா தத்தம் இல்லா பித்னத்தல் இல்லது எனக்கு பருவம் காபிர்களுக்கு பித்னாவாக வைத்தவரை அந்த நம்பரை நாம் ஆக்கவில்லை என்று அல்லாத்தலா சொல்கிறோம் காபிர்கள்லாம் பித்தினா குழப்பம் ஆயிடணும் அவங்க நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் குழப்பம் ஏற்படத்தான் செய்ய விஷயமே அப்படித்தான் இந்த அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் அவங்க உருப்பிட மாட்டாங்க கேள்வி கேட்டே வேணா போயிடுவாங்க இப்போ சில பேர் சொல்கிறாங்க கேள்வி கேளுங்க நாங்கள் பதில் சொல்கிறோம்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டார்னாவே உருப்பட மாட்டான் கேள்வி கேட்கறதுன்னு சிலது இருக்குது அந்த கேள்வி வேற தெரிஞ்சுக்கொள்வதுக்காக வேண்டி விளக்கம் தெரிகிறதுக்காக வேண்டி அல்லது வந்து ஈமானை அதிகப்படுத்தி கொள்வதற்காண்டி இல்லைமை அதிகப்படுத்தி வேண்டி கேள்வி கேட்குறது கேள்வி கேட்குறவன் எதையாச்சும் கேட்டு அவரை மடக்கணுங்கிறதுக்காண்டி கேட்பான் சொல்கிறவன் நான் பெரிய அறிவாளி அப்படிங்கிறத தெரியப்படுத்துவதற்காகி அவன் பதில் சொல்லுவான் என்று சொன்னால் அவன் போகிற ரெண்டு பேருமே கெட்டு போயிடுவார் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள சஹாபாக்கள் இப்போ எஸ் அலுனக்க நபைய உம்மிடத்தில் கேட்கிறார்கள் அப்படின்னு வரக்கூடிய ஆயத்து இருபத்தி வருஷம் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாங்க சஹாபாக்கள் கேட்ட கேள்வி எத்தனை தெரியுமா மொத்தமே பதினாலு கேள்விதான் எஸ் அலுனக்க வரக்கூடிய உம்மிடத்தில் கேட்கிறார்கள் அப்படிங்கிறது பதினாலு கேட்கவே மாட்டாங்க கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியே சொல்கிறாங்க சாஹாபாக்கள் நான் கேட்க மாட்டோம் ஏன்னு கேட்டால் ரசூல்லாய் நம்ம கேட்டு ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா ஒம்பா போய்டுது அதனால் கேட்கவே மாட்டோம் சரி வேற யாராவது கிராமப்புறத்தில் இருந்து சில அரபிகள் வருவாங்க கொஞ்சம் விளக்கம் இல்லாதவர்கள் அறிவு இல்லாதவர்கள் அறிவு குறைவானவர்கள் அவங்க வந்து உடனே கேட்பாங்க முமதே நான் சொல்ற சில விஷயம் கேட்குறேன் பதில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பாருங்க பொமரல் இல்லாதெல்லாம் சொல்றேன் அந்த மாதிரி நேரத்தில் நான் போய் பக்கத்தில் நின்னுக்குவேன் அவர் ஏதாச்சும் கேட்கிறாரா என்ன கேட்கிறாரு ரசூல்லா என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி ஆள்கள் யாராவது வரமாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஏன்னா இவங்க கேட்க மாட்டாங்க கேட்கறவங்க யாராவது வரமாட்டாங்களா ஏதாச்சும் கேட்டா பதில் எப்படி வருது அப்படின்னு அப்படி நிறையா வந்து கேட்டிருக்கிறாங்க பல பேர் கேட்டிருக்காங்க பல விஷயங்கள் சரி இப்போ கேட்கறது அப்படிங்கிறது இங்கே எதுக்கு சொன்னால் அதாவது கேள்வி கேட்பதற்கும் ஒரு முறை இருக்கின்றது அமைப்பு இருக்கின்றது நிலை இருக்கின்றது அதை கவனித்து செய்ய வேண்டும் சரி அந்த நரகவாசிகள் அதுக்கு சொன்னோம் நரகவாசிகள் பத்தொன்பது பேர் எல்லாத்தில் ஏற்படுத்திருக்கோம் நரகவாசிகளுக்கு பாதுகாப்பாளர்கள் அந்த பத்தொன்பது பேர்ல யாராவது ஒரு சிலர் அல்லது பத்தொன்பது பேர் அவங்க சொல்றாங்க தண்டனையை நீங்கள் அனுபவியுங்கள் சுவைத்து பாருங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் கூலி கொடுக்கப்படவில்லை பிரதிபலன் தரப்படவில்லை இல்லா பிவா குண்டும் தக் எதை நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தீர்களோ அதற்கே தவிர உலகத்துல என்ன சம்பாதிச்சீங்களோ அதுக்குள்ள கிடைச்சிருக்கு அனுபவீங்க அப்படின்னு சொல்லப்படும் பல பேர் இப்படியும் நபியை உம்மிடத்தில் அதாவது விளக்கம் கேட்கிறார்கள் விவரம் உண்மைதானா எது இறந்த பின்னால உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது அப்புறம் கேள்வி கணக்காணி நிறுத்தப்படுவது நரகம் சொருக்கம் அதெல்லாம் உண்மைதானா எல்லாம் சொன்ன பிறகு அப்புறம் எப்படி கேட்குறாங்க எஸ் தம்பி உனக்கு உம்மிடத்தில் விளக்கம் கேட்கின்றார்கள் அஹக் ஹூ அது உண்மைதானா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லுங்க என்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக ஆம் என்று சொல்லுங்க என்னஹூப் அது உண்மைதான் நிச்சயமாக அது உண்மைதான் என்று சொல்லுங்க ஃபுல் ஈர் அப் ஈ அப்படின்னு சொன்னால் தமிழில் ஈன்னு சொன்னால் வேறு அரபியில் இங்கே ஈன்னு சொன்னால் நாம் ஆம் அப்படின்னு அர்த்தம் ஆமா அப்படின்னு அர்த்தம் அவர் பெரிய அறிஞர் இருந்தார் இப்போ சமீபத்தில் தான் இறந்தார் அவர் ஒரு காலேஜுக்கு போனார் அவர் எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் உடனடியாக வந்து இதை பற்றி நீங்கள் பயன் செய்யுங்க இதை பற்றி நீங்கள் ஒரு ஒரு லெக்சர் கொடுங்க அப்படின்னு சொன்னால் எந்த டாப்பிக்கு சொல்கிறாரோ அந்த டாபிக் உடனே பேசுவார் டாபிக் கொடுத்து பேசுகிறதவெல்லாம் கொடுத்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி குறிப்பெல்லாம் எடுத்து போய் பேசணும் அவர் அப்படியே பே சொன்ன உடனே பேசுவார் இங்கே தமிழ்நாட்டில் அண்ணாத்துறை இருந்தார் அவரும் அது மாதிரி பேசிகிட்டு இருந்தார் எந்த டாபிக் கொடுத்தாலும் சரி உடனடியாக பேசுகிறோம் அது மாதிரி ஒரு அரபிக் காலேஜுக்கு போனார் அவர் அந்த அறிஞர் மாணவர்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் மாணவர்கள்லாம் கேட்டாங்க நீங்கள் எந்த டாபிக் எந்த தலைப்பு கொடுத்தாலும் உடனடியாக பேசுவீங்களாம்ல எல்லாவுடைய உதவியால் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நாங்கள் ஒன்று கேட்கலாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லுங்கள் ஈயை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் அவங்க என்ன சொன்னாங்க ஈய பற்றி ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னாங்க இவருடனே குல் ஈ வரப்பி இன்னகு அப்படின்னா ஆயத்தை ஆரம்பித்து பேசினாரா ஒரு மணி நேரம் பேசுனாரா இ வரப்பி என்னுடைய ரப்பின் மீது ஆணையாக அது உண்மைதான் எழுப்பப்படுவது கேள்விகளுக்கு கேட்கப்படுவது சொற்கநரகத்தினுடைய தண்டனை இதெல்லாம் உண்மைதான் என்னஹூல் ஹக் நிச்சயமாக அது உண்மைதான் என்று சொல்லுங்கள் அந்த இறக்கு இறந்து போகிறது மரணம் வருவது மரணத்துக்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால் மஷருடைய வாழ்க்கை மஸருடைய வாழ்க்கைக்கு பின்னால் நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கம் கெட்டவர்களாக இருந்தால் நரகம் போகிறது இதை யாரும் தடுக்கவே முடியாது நீங்கள் உண்மைதான் சத்தியமாக உண்மைதான் அன் தம்பி மொழ்ச்சிஜி நீங்கள் தடுக்க நீங்கள் தடுக்கக்கூடியவர்களாக இல்லை அதை தடுத்து விட முடியாது எல்லாம் கூட்டம் போட்டு மீட்டிங் போட்டு தருணா பண்ணி ஏதாச்சும் இங்கே தடுக்கால உங்களால் அந்த காலத்துல அந்த மாதிரி நேரத்துல இப்படி நரக தண்டனை விதிக்கப்படக்கூடிய அந்த தருணத்திலே தண்டனை கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் வலோ அண்ணலி குள்ளி நப்சின் வலமத் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இந்த உலகத்திலே அநியாயம் செய்துவிட்ட ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இருந்தால் உள்ள எல்லா சொத்தும் எல்லா பொருள்களும் அவருக்கு சொந்தமாக இருந்தால் அன்னலி வலமத் அநியாயம் செய்த ஆன்மாவுக்கு அதான் மனிதனுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியில் எல்லா சொத்தும் சொந்தமாக இருந்து விடுதலை செஞ்ச அப்படின்னா அங்கேயும் போய் லஞ்சம் கொடுக்க பாக்குறான் அதான் அல்லாஹால அப்படி கொடுத்தாலும் அதை அந்த ஆன்மா நஷ்டஈடாக கொடுத்தாலும் கொடுத்தாலும் அப்படின்னு ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாங்க அவர்களிலே ஒருவருக்கு பூமியில் உள்ள அளவுக்கு பூமி நிரம்ப தங்கமாக இருந்து அந்த தங்கத்தை பிதியாவாக நஷ்டஈடாக கொடுத்தாலும் மா துக்குப் அதாபி குயாமத்தினாலுடைய விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டிய அதையெல்லாம் தங்கமாக இருந்து கொடுத்தாலும் மா துக்குப் பிலமின்ஹும் அவர்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹால சொல்லிட்டார் வந்திருக்கு அதே போல அல்லாஹால எங்கேயும் சொல்றான் பூமியில் உள்ளது பூராவும் இருந்தாலும் கூட அதை ஒரு நஷ்டஈடாக கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த நேரத்தில் நம்பிக்கை கொள்ளாத இந்த காப்பியர்கள் எல்லாம் நரகத்தில் கலந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் குற்றம் சொல்லுவார்கள் உன்னால் தான் நீ கேட்ட என்னால் தான் நீ கேட்ட நான் கேட்டேன் உன்னால தான் நான் கேட்டேன் என்னால் தான் நீ கேட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அந்த தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரை பார்த்து வழிக அவர்களுக்கு பின்னால் போய் வழி கேட்டு தடுமாறி போய் கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த கவலையை வெளிப்படுத்துவார்கள் அல்லது மறைத்துக் கொள்வார்கள் சில நேரங்கள மறைப்பாங்க சில நேரம் வெளியாக்குவாங்க கவலையை மறைத்துக் கொள்வார்கள் அசர் அப்படின்னா மறைத்துக் கொள்வார்கள் ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் அதே வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் நேர் எதிரான அர்த்தம் வெளியாக்குவார்கள் அர்த்தம் குரான்ல அப்படி பல ஆயத்துகள் இருக்குது ஒரே வார்த்தை இருக்க எதிரும் புதிர்பான ரெண்டு அர்த்தம் இருக்கும் இது அரபியில் நிறைய இருக்குது அவுபாத் என்பதாக சொல்லப்படும் எதிரும் புதிரிபான அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்லப்படும் அசர் நதாமத்த கவலையை வெளிப்படுத்துவார்கள் அவர்களுக்கு செய்யப்படும் அங்கே வந்து தீர்ப்பு செய்யப்படும் இங்க சொல்றது மத்தியில் தலைவர்கள் அவர்களை நம்பி செயல்பட்டவர்கள் அவர்களுக்கு பின்னால் போனவங்க இவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யப்படும் கிறிஸ்து நீதத்தை கொண்டு தீர்ப்பு செய்யப்படும் அவர்கள் அநிய அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அனுகூலமும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் இந்த ஆயத்தில் அல்லா தலா சொல்லுவது பூமி நிறைய பொருள் இருந்து அந்த பொருளை நஷ்டஈடாக கொடுத்தும் கூட நீ வெற்றி பெற முடியாது அதை காப்பாற்றி கொள்ள முடியாது அப்படின்னு சொன்ன அல்லாஹத்தால் பூமி பொரு பூமி நிறைய பொருள் இருக்குது அது யாருக்கு சொந்தம் பூமி நிறைய எல்லா பொருளும் அல்லாவுக்குத்தானே சொந்தம் அப்போ உனக்கு எப்படி இருக்கும் அப்படி ஒரு கற்பனையாக அப்படி இருந்தாலும் கூட நீ தப்பிக்க முடியாது கொடுத்தாலும் கூட வாங்கப்பட மாட்டாது அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நீ தப்பிக்கவும் முடியாது ஆனால் உண்மையிலேயே என்ன இல்லை பூமி யாருக்கு சொந்தம் பூமியுடைய பொருள்லாம் யாருக்கு சொந்தம் எல்லாவுக்கு தான் சொந்தம் பூமி மட்டுமல்ல வானங்களும் அல்லாவுக்குதான் சொந்தம் வானத்திற்கக்க கூடிய பொருள்களும் அல்லாஹ் தான் சொந்தம் அதை முதல்ல நீ நினைச்சு பாரு அல்லாஹாலா இவ்வளவு ஆற்றல் பெற்றவன் வானங்களை படைத்திருக்கின்றான் அதிலே ஏராளமான பொருள்களை படைத்திருக்கின்றான் பூமியை படைத்திருக்கான் கோடி பல கோடி கணக்கான பொருள்களை இந்த பூமியில படைத்திருக்கின்றான் இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நீ வெற்றி பெற வேண்டும் அதாவது அல்லாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை தவிர்த்து அப்படின்னு சொன்னா நீ தண்டனைக்குரியவனாக ஆகிவிடுவாய் என்பதை உணர்த்துவதற்கான அல்லாஹாலா இந்த விஷயத்தை சொல்லுகின்றான் அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தமானவை அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன வானதல்ல வாக்குறுதி உண்மையானது அல்லா எதை சொல்றான் அது சத்தியமானது அது எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது சத்தியமானது அக்சரகம் லாயாலோன் எனினும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் காப்பீடு பெரும்பாலானவர்கள் அல்லது மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் லாயாலமோன் விளங்குவதில்லை அறிவதில்லை ஏன்னா அவங்களுக்கு அந்த அறிவு கம்மியா போச்சு அந்த விஷயத்துல அதனால தான் ஒருத்தர் ஒரு அறிவாளி இடத்துல கேட்டாங்க ஆக்கில் என்பவன் மணில் ஆக்கில் அறிவாளி என்பவன் யார் அப்படின்னு கேட்டாங்க யார் அல்லாஹை விளங்கினானோ அவன் அறிவாளி அப்படின்னு சொன்னான் படித்தவன் அறிவாளி நிறைய தெரிஞ்சவன் அறிவாளி பிஏஎம்ஏ படித்தவர் அறிவாளி பட்டதாரி அறிவாளி அப்படின்லாம் சொல்லலை ஈமான் யாருக்கு இருக்குது அவர் அறிவாளி அல்லாஹுடைய சட்டப்படி யார் நடக்கின்றாரோ அவர் அறிவாளி அல்லாவுடைய சட்டத்தை மீறி நடக்கக்கூடியவர்களானு அறிவில்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் சரியாபடி அப்படித்தான் அர்த்தம் அதே அல்லா தாள வளாக்கின்னு அக்சரகம் லாயர் பெரும்பாலானவர்கள் அறிவதே இல்லை விளங்குவதே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன எங்களை பார்த்து விளங்கலன்னு சொல்ற சொல்றானே அல்லா அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது விளங்கல அப்படின்னு சொன்னாவே நீ அல்லா விளங்கலேன்னு சட்டத்தை விளங்கலன்னு அப்படி அல்லாஹவை விளங்காதின் காரணமாத்தான் இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெரும் பெரும் அறிவாளிகளை பார்க்கறோம் பெரும் விஞ்ஞான அறிவியல் கண்டுபிடிப்புகளையெல்லாம் கண்டுபிடித்தவனும் கூட அல்லாஹை விட்டுப்பட்டு வேற தெய்வத்தை வழங்கினான் கண்டுபிடிச்சது அவன் பெரிய அறிவாளின்னு சொல்லி உலகம் எல்லாம் போட்டுறாங்க போட்டப்படுகின்றார் அவர் ஆனாலும் அல்லாஹ் அவற்றி விளங்கலவன் நான் சொல்லுவாம எல்லாம் படித்தாச்சு என்ன படித்த எல்லாம் படித்தாச்சு அதை படித்தேன் இதை படித்தான் அப்படி படித்தேன் இப்படி படித்தான் படித்ததை பற்றி நிறையா சொன்னார் வரிசையாக எல்லாம் படித்தாச்சு எல்லாம் கேட்டாங்க கேட்டதெல்லாம் நான் அதை படித்திருக்கேன் எல்லாத்தையும் படித்தாச்சு உன்னை பற்றி நீ என்ன படித்து கொண்டாய் அப்படின்னு கேட்டால் தெரியாது உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் படித்தாச்சு பார்த்தாச்சு கேட்டாச்சு எல்லா விஷயம் தெரியும் இவருக்கு வானத்தில் உள்ளது பூமியில் உள்ளது எல்லாம் பெரிய அறிவாளி என்ன அப்துல் கலாம் இப்போ வந்து நானோ டெக்னாலஜி நடத்துகிறார் நானோ டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நானோ டெக்னாலஜினால் என்ன தெரியுமா நானோ அப்படிங்கிறது ஒரு மீட்டரில் ஒரு மீட்டர் இருக்குது பாருங்கள் ஒரு மீட்டரில் மூனை காலடி ஒரு மீட்டரில் ஒரு மீட்டரை நூறு கோடிகளாக ஆக்குனா நூறு கோடி பங்கு வைத்தா நூறு கோடி ஒரு பில்லியன் நூறு கோடி பங்குகளாக ஒரு மீட்ரு ஆக்குனா அது எவ்வளோ இருக்குமோ அது ஒரு நானும் அப்படின்னு அது சம்பந்தப்பட்ட அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயம் பாடல் அது இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடத்துகிறார் அதேமாதிரி வேளாண்மை சம்மந்தப்பட்ட பயோடெக்னாலஜி இது நடத்துகிறார் அஞ்சு பல்கலைக்கழகத்தை எடுத்திருக்கிறாரு அது நடத்துகிறாங்கன்னு பேப்பரில் எல்லாரும் படிச்சுருப்பீங்க சரி இவ்வளோ பெரிய அறிவாளி அணு விஞ்ஞானி அப்படின்லாம் சொல்லப்படுகின்றது அணுவை பிளந்து அணுவுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை தெரிந்து அதை வந்து பயன்படுத்தக்கூடிய தன்மையை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கானே அவர் பாடுபட்டார் அது செய்கிறார் அணு அப்படிங்கிறது எவ்வளோ பெருசும்னாலும் பல தடவை குண்டூசியினுடைய கொண்டையின் மீது முப்பத்தி லட்சம் அணுக்களை வைக்கலாம் ஒரு குண்டூசி அதனுடைய கொண்டை இருக்குது முப்பத்தி லட்சம் அணுக்களை வைக்கலாம் அப்போது ஒரு அணு எவ்வளோ பெருசு இருக்குது அந்த அணுவை பிழக்கிறது என்ன சொன்னால் அதுக்கு என்ன ஆயுதம் வேணும் எப்படி புழக்க முடியும் சரி அந்த அணுவை புலந்தால் அதுக்குள்ளே ஏராளமான பொருள் இருக்குது சென்ட்ரலில் பார்த்தா நடுவில் ஒரு பெரிய பொருள் இருக்குது அது அந்த அணுக்குள்ளே ஒரு பெரிய பொருள் இருக்குது அதுக்கு பேர் புரோட்டான் அப்படின்னு படிச்சவங்க எல்லோரும் தெரியும் அதை சுற்றிலும் நிறைய ரவுண்ட் பண்ணிக்கிட்டு சில பொருள் இருக்குது எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் புரோட்டான் என்ற அந்த மைய பொருளை எலக்ட்ரான்ஸு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது இது அல்லாஹல்லாவுடைய இந்த ஆழம் என்ற பிரபஞ்சத்தினுடைய நியதியாக அல்லாஹத்தல்லா ஆக்கி வச்சிருக்கிறான் ஒரு பெரிய பொருள் இருக்கும் அந்த பொருளை மையமாக வைத்து மற்ற பொருளெல்லாம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இதே நீதியைத்தான் காபாவுக்கு அல்லாஹாலா அமைத்து வச்சிருக்கிறோம் காபா என்பது மிகப்பெரிய பொருள் வீடு சின்னது முப்பத்தி மூணு அது வேறு விஷயம் ஆனால் பைத்துலா அது வீடு அதனால் அது மிக பிரம்மாண்டமானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டடங்களை விட பெரிய கட்டடம் அது அதனுடைய பெரிய கட்டடம் அதனால் அதை சுற்றி வரணுங்கிற நியதியை அல்லாஹாலா ஆகி அந்த காபா என்பதை புரோட்டனாகவும் மனிதர்களை எல்லாம் எலக்ட்ரான்ஸ்களாகவும் அல்லாஹால அதே போன்றுதான் இந்த மில்கி வே இந்த பால்வெளியில மிக பிரமாண்டமான ஒரு பொருள் சூரியன் சூரியன் அப்படியே இருக்கும் அது மற்ற எல்லா கிரகங்களும் சுத்தி சுத்தி வரணும் சுத்தி வரக்கூடிய ஏற்பாட்டை அல்லாஹால செஞ்சு வச்சிருக்க சரிங்க அல்லாஹால அவ்வளவு பெரிய குதிரத்து உள்ளவன் என்பதை விளங்க வேண்டும் வானங்கள் பூமியில உள்ளவை எல்லா அனைத்துமே அல்லாஹுக்கு சொந்தம் என்று சொல்லும் போது அல்லி விளங்க வேண்டும் என்பதற்காக குறிப்பிடுகின்ற அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற அறிவு பெற்ற அல்லாஹால வாக்களித்திருக்க வேண்டும் அப்படி நடந்தால் கிடைக்கும் அப்படி நடக்காவிட்டால் தண்டனை கிடைக்கும் என்று அல்லாஹாலா வாக்குறுதி அளித்திருக்கிறார் அந்த வாக்கு உண்மையானது அலா அறிந்து கொள்ளுங்கள் வாக்குறுதி உண்மையானது ஆனா அல்லாஹால எப்படிப்பட்டான் அவன் தான் அவன் தான் உயிர்ப்பிக்கின்றான் அவன் தான் இறக்க செய்கிறான் மரணமடைய செய்கின்றான் அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது அவன் தான் மௌத்தாக்குறான் அவன் தான் உயிர்ப்பிக்கிறான் இதனுடைய ஹக்கீக்கத்தையும் வழங்கணும் உயிர்ப்பிக்கின்றான் மௌ தாக்குறான் அப்படிங்கிற ஹகீக்கத்தை வழங்கணும் இல்லைன்னு சொன்னா அந்த இவன் செஞ்சாலும் நம்ரூது செஞ்சாலும் அந்த மாதிரி ஆகிபணும் இப்ராஹிம் அலையா அவனுடைய தர்பாருக்கு கொண்டு வரப்பட்டார்கள் நம்ரோதுடைய தர்பா இருக்கு நீ தான் அந்த சிலையெல்லாம் உடச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டான் என்னுடைய ரப்பு அப்போ பேசினாங்க தவஹ பத்தி சொன்னாங்க ஈமான பத்தி சொன்னாங்க அல்லா இருக்கிறான் அவனைத்தான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை தெய்வமாக யாரும் ஆக்கி கொள்ளக்கூடாது நீ தெய்வம் அல்ல அப்படின்னு சொன்னாங்க சரி ரப்பு இருக்கான்னு சொல்றியா அல்லா இருக்கான்னு சொல்றியா அவனுடைய தன்மைகள் என்ன அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டான் என்னுடைய ரப்பு அவன் மௌத் ஆக்குவான் ஹயா தாக்குவான் யொஹி அவன் மௌத் உயிர் கொடுப்பான் மௌத் நானும் தான் அதை செய்வேன் ஆனால் உகையை ஓமியத்தை நானும் தான் செய்வேன் நீ செய்வே எப்படி செய்வேன் உடனே சிறையில் இருந்து ரெண்டு பேரை கொண்டு வரச்சுன்னா சிறை கைதிகளாக இருந்து ரெண்டு பேரை கொண்டு வர சொல்லி ஒராளை என்ன பண்ணால் வெட்ட சொன்னான் கழுத்தை வெட்ட சொன்னான் அவன் வெட்டினா இறந்து போயிட்டான் அவன் இன்னொரு ஆள் ஓடி போயிடுவா போயிட்டான் பார்த்தியா அவனை வெட்டி சாவடிச்சு போட்டேன் இவனை உயிரோடு விட்டுட்டு அப்படின்னா படம் மாடம் போயிடல இதுதான் யுகி ஓய்யத்தா அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க இவனுக்கு இப்படிலாம் சொன்னால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரப்பர் இருக்கின்றானே சூரியனை கிழக்கிலே உதிக்க செய்து மேற்கே கொண்டு வர செய்கின்றான் நீ வேணா உதிக்க செய்து கிழக்க கொண்டு வர பாக்கலாம் அப்படின்னு சொன்னான் இப்போ புகித்தள்ளவி கஃபர் சொல்ல திகைச்சு போனான் தான் நமது கஃர் காபிரானா அவன் திகச்சுட்டான் சொல்ல முடியும் பதில் சொல்ல முடியும் நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு கூடாது பேச முடியும் அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா தண்டனை கொடுத்தா அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகின்றது இல்ல அப்போ யொகி வயுமி அப்படின்னு சொன்னால் என்ன வழங்கணும் ஹயாத்தாக ஆக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனவன் இல்லாமல் இருக்கக்கூடிய பொருளை ஹயாத்தாக ஆக்க உ உயிராக உண்டாக்கக்கூடியவன் இந்த உயிர் உண்டாக்குறது அப்படின்னு சொன்னால் வெறும் மனுஷன் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் உயிர் உண்டு ஏதாவது ஒரு வகையில் எல்லா படிச்சவங்களுக்கும் தெரியும் செடி கொடி மரம் எல்லாத்துக்கும் உயிர் உண்டு இல்லையா உயிர் இருக்கக்கூடிய பொருள்தான் எல்லாமே ஆனால் ஒவ்வொனுக்கு தனித்தனியான உயிர் இருக்குது மனிதனுடைய உயிர் வேற மிருகங்களுடைய உயிர் வேற பறவைகளுடைய உயிருடைய அம்சங்கள் வேற ஜின்களுடைய உயிர் அம்சம் வேறு மலக்குகளுடைய உயிரம்சம் வேற அதே மாதிரி பூச்சிகள் புழு பூச்சிகள் அதனுடைய அம்சம் வேற கொண்ட உருவங்களையும் அல்லாத்தெல்லாம் படைச்சி அவன் தான் யு அவன் தான் ஹயாத்தாக்கக்கூடியவன் அவன் இந்த மாதிரி பொருள்களையெல்லாம் உண்டாக்கக்கூடியவன யுமித் அந்த பொருள்களையாக மவுத்தாக்கக்கூடியவர் அமீபா என்ற ஒரு செல்லும் மவுத்தாகும் பல கோடிக்கணக்கான செல்ல்களால் தயார் செய்யப்பட்ட உண்டாக்கப்பட்ட அந்த பொருளும் மவுத்தாகும் எல்லாம் மௌத்தாப்போம் யுமேத் அவன் தான் மௌத்தாக்கும் ஏன்னா தானா மௌத்தாக்குறது கிடையாது அது செத்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவான் கடல்லேருந்து தண்ணியிலேருந்து மீனத்துக்கு வெளியே போட்டால் தண்ணிக்குள்ளே இருந்த வரைக்கும் உயிராக இருந்துச்சு மேலே வந்தால் செத்து போச்சு செத்து போச்சுன்னா தானாக செத்து போச்சு அல்லாஹத்தால் மவுத் தாக்குனாது மவுத் தாக்குறதுக்கு ஒரு ஏற்பாடு அல்லாஹத்தால் செஞ்சு வச்சுருக்கிறான் அதுக்கு ஒரு நிலை இருக்கின்றது அந்த மாதிரி அல்லாஹத்தால் அதை மவுத்தாக்கு எந்த பிறம் கொசு கடிக்கிற டப்புனு அடிச்சிங்க செத்து போச்சு கொசு அடித்தேன் ஒரே அடியில் நாலு கொசு செத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் செத்து போச்சுன்னா நாம் சாக அடித்தோம் நம்ம சாகடிக்கலை நம்ம சாகடிக்கிறதாக இருந்தால் ஒரே அடியில் எல்லா கொசும் சாகடிக்கணும் அடிச்சிருவோம் ஆனால் எந்த கொசு ஒரு கொசுவை வந்து ஒரே தடவை அடித்து சாகடிக்க முடியாது அது இவரை வாத்து குறிப்பாக டப்புன்னு அடிப்பார் அது எந்த பக்கம் பூந்துகிட்டு போயிடும் சரி பாவரே இங்கே போச்சு இது அடிக்கிற கையை பாப்பா இருக்கு ஆ போயிடுச்சு எங்கே போச்சுன்னே தெரியாது அதனால இவர் என்ன பண்ணுறாரு வலைக்குள்ளே இவர் பூந்துக்கிறாரு நம்ம நாளையும் சொல்லியிருக்கிறார் என் கூட ஒரு கேள்வியை கேட்டால் தமாஷாவது வாத்தியார் பசங்க மாணவர்கிட்ட கேட்குறாங்க என்ன அதாவது சிங்கம் கூண்டுக்குள்ள சிங்கம் இருக்குது அது கூண்டுக்கு பேர் என்ன சிங்க கூண்டு புளி இருக்குது புளி கூண்டு கிளி இருக்குது கிளி கூண்டு பறவை இருக்குது பறவை கூண்டு பறவைக்கூடு அப்படின்னு சொல்லுவோம் எல்லாம் வந்து ஆட்டு கோழி ஒரு இடத்துல வச்சுருக்கோம் அது கோழி கூடு கோழி அடைச்சி வச்சுருக்கிற கூடு அப்படின்னு சொல்லுவோம் சரி கொசு இருக்கக்கூடிய கொ கொசுவுக்காக வேண்டி ஒரு வலை கட்டுறீங்க அதுக்கு என்ன பேர் கொசு வலை அப்போ கொசு உள்ளையில் இருக்குன்னா கூண்டுக்குள்ள வலைக்குள்ள எல்லா பொருளும் இருக்குது கொசு வலைன்னு பேர் ஆனால் கொசுவெல்லாம் வெளியே இருக்குது மனுஷன் மட்டும் உள்ள இருக்கிறான் ஏன்னா கொசுவை வந்து இது பண்ணவே முடியாது நேரத்தூட அங்கே புதுப்பேட்டையில் சொன்ன ரசுல்லா துவா செஞ்சுருக்கிறாங்க அல்லாஹு இந்த பூச்சியுடைய விஷயத்திலேயே யாருலாம் நீ பறக்கத்து செய்வாயாக ஐக்கல துல் தொழுகைக்கு மனிதனை இது எழுப்பி விடுகின்றது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கொசுவுக்கு கொசுவுக்கு ரசூல்லா துவா செஞ்சுருக்கிறாங்களா அப்படி ஒரு அதிஸ் கொசுவுக்கு துவா செஞ்சு அல்லா தலா யா அல்லா இதில் பரக்கத்து சீன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ரஜம்மா தான் அல்லஹம் பாரிக்கில் நான் ஃபீ ரஜபா ஷாபான் ரஜப்லே சாபான்லையும் பரகத்து சீன்னு சொல்கிற மாதிரி மாப்பிளைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாரிக்கு அல்லாஹம்மா பாரிக்கு அப்படின்னு சொல்கிறோம் அவருக்கு பரக்கத்து சின்னு சொல்கிற மாதிரி கொசுவுக்கு பரக்கத்து அதனால தான் யாரும் கட்டுப்படுத்த முடியல என்ன மருந்து அடித்தாலும் சரி நீ அடிச்சுக்கிட்டே நான் வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவது அது மாதிரி அல்லா தாலாவுடைய குதிரை எவ்வளோ பெருசு அப்படின்னு சொன்னால் மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது மனிதனால் அளவிட்டு முடிச்சு சொல்ல முடியும் யொஹி யுமீத் அவன் மௌத்தாக்கரான் ஹயா தாக்கிரான் யொஹி அவன் ஹயா தாக்குகின்றான் யுமீத் மௌத்தாக்கரான் சரி மௌத்தாக்கின பின்னால் என்ன ஆகும் அழிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சா இல்லை இலேஹி துரிஞ்சாவோன் அவன் பக்கம்தான் நீங்கள் மீட்டப்படுவீர்கள் திரும்ப அவன் பக்கம் வரணும் நீங்கள் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க என்ற கருத்தை அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான் இந்த விலைகி மௌத்தாக்குறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய எந்த விதமான ஆற்றலும் மௌத்தை விட்டு பலர் தராது அப்படி இருந்தால் நபிமார்கள்லாம் இருந்திருக்கணும் ஆதம் அலையாத்துக்கு இல்லை கொடுத்ததாக சொல்றான் ஆதம் அலையா மௌத்தா போனார் அப்போ இல்மினால மௌத்தா மௌத்தை தடுக்க முடியாது இப்ராஹிம் அலையாம் ஹலீல்ல்லா அல்லாவுடைய ஹலீல் என்று பெயர் பெற்றார்கள் அல்லாஹலா பட்டம் கொடுத்தான் ஒரு சர்டிபிகேட் ஒரு அழகான பட்டத்தை கொடுத்துருக்குறான் உலகத்தில் எந்த மனிதருக்கும் கொடுக்க முடியாது கொடுக்கப்படாத ஒரு அற்புதமான பட்டம் அல்லாஹாலின் மூலமாக கொடுக்கப்படுதுன்னு எவ்வளோ பெரிய பட்டமாக இருக்கணும் ஹுல்லா ஹுல்லச் என்ற பட்டம் ஹலீல் என்ற பட்டம் அந்த பட்டம் பெற்ற இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் மௌத்த தடுக்க முடித்த பட்டதுன்னு இல்லை அவங்களும் ஆயிட்டாங்க சரி மூசா அலே அவர்களுக்கு நெருக்கத்தை அல்லாஹத்தாலா கொடுங்க அல்லாட்டை போய் பேசிட்டு வந்தாங்க உலகத்தில் வேறு எந்த நம்பிக்கையும் கொடுக்கல நேரடியாக அல்லாட்டை பேசுனாங்க இங்கே உலகத்துலேருந்து பேசுனாங்க இப்போ அது என்னது இதில் வீடியோ மெலம் பேசிக்கிறாங்கள கான்ஃபரன்ஸ் அது மாதிரி அல்லாஹால எங்கே இருக்கிறானோ அங்கே இருக்கிறான் மூசா அலை தூர்சினால் இருந்தாங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மாதிரி பேசுனாங்க அல்லாவட்ட பேசிக்கிட்டாங்க அப்படி பேசுனாங்க வீடியோ கான்ஃபரன்ஸ்னு பார்க்குறது இங்கே பார்க்குறதெல்லாம் கிடையாது பேசுகிறது மட்டும்தான் கேட்குறது மட்டும்தான் இங்கே சரி அவங்களும் மௌத்தை தடுக்க முடியலை அவங்களாலே மதத்தை தடுக்க முடியாது மத மௌத்த ஆகிட்டாங்க சரி எல்லாத்துக்கும் மேலே ரசூல்லாய் சல்லா அலைய சொல்லாம் அவர்கள் ஹபீபுல்லா அல்லாவுடைய ஹபீப் என்பதாக பெயர் பெற்றார்கள் அவங்களுடைய அந்த மஹப்பத் அவ்வளோ பெரிய மகப்பத்தாக உள்ளவங்களும் உயிரோடு இருக்க முடிஞ்சா உயிரோட இருக்க முடியாது இருக்க முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் இவங்களுடைய நோக்கமே நிறைவேறாது நல்லடி அவர்களுடைய நோக்கமே என்னன்னு கேட்டால் எல்லா இடத்துல போய் சேரணும் எல்லாவை பார்க்கணும் எல்லாவுடைய பேசணும் சொர்க்கத்துக்கு போகணும் அங்கே இருக்க இன்பங்களை அவனுடைய இருலா திரு பொருத்தத்தை பெறணும் அவனுடைய பேர பேரின்பு காட்சியை காணணும் அப்படிங்கிறது அதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக போகணும் அவள் சீக்கிரமாக போகிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க எல்லாருமே அதனால தான் சொல்லப்படும் மௌத்துங்கிறது என்ன ஒரு பிரிட் இல் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாலம் இவர் இந்த பக்கம் இருக்கிறாரு அந்த கரைக்கு போகணும் நண்பனை பார்க்கறதுக்கு அல்லாவை பார்க்கறதுக்கு போகணும் அந்த இடையில் இருக்கக்கூடிய பிரிட்ஜு இருக்கிற பாலம் இருக்கு அதுதான் மவுத் என்பது யூசில் உல் ஹபீபல் ஹபீப் நேசனை நேசனோடு சேர்த்து வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாலம் தான் மௌத் என்பது அதனால யார் நேசர்களாக இருக்கின்றார்களோ அல்லாவுடைய நல்லர் பெற்றவர்களாக அல்லாவுடைய விருப்பத்தை பெற்றவர்களாக திருப்தியை பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார் சரி அதனால இலகி துரிஜாவன் அவன் பக்கம் தான் நீங்கள் மீட்டப்படுவீர்கள் மவுத்து என்பது சாதாரணமானதல்ல மவுத்துல சொல்லுகின்றார்கள் மவுத்துடைய நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த கவலை அதனுடைய அமளிகளால் அங்கே இருக்கக்கூடிய சிரமங்களாக ஏற்படக்கூடிய கவலை எப்படின்னு இருக்குன்னு கேட்டால் ஆறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கவலைகள் ஏற்படுமா சில சூஃபியாக்கள் ஞானவான்கள் சொல்லுகின்றார்கள் இது குரான்லையா ஹதீஸ்லையோ டைரக்டாக காட்ட முடியாது மௌத்து அப்படிங்கிறதுக்கு கசப்பு இருக்கின்றது அப்படின்னு ஹதீஸ் இருக்குதா அதை வச்சு விளக்கம் சொல்லுகின்றார்கள் ஆறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஹம் கவலைகள் உண்டு குல்லு ஹம் இன் லவ் உதயா அலா அஹி துன்யா லமாத்து மரணத்தினுடைய மௌத்துரை அந்த நேரத்தில் இருபத்தி நாலாயிரம் கவலைகளில் ஒரே ஒரு கவலையை எடுத்து அதனுடைய தாக்கத்தை இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் மீது வைத்தால் உலகத்தில் எல்லா மனிதர்களும் அது மாதிரி ஆறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கவலைகள் அந்த நேரத்தில் ஏற்படும் இது மௌத்துரை சக்கராத்துரை நேரத்தில் மௌத்தாகிறதுக்கு ரூஹு போறதுக்கு கொஞ்சம் முன்னால ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் முன்னாலு பாதல் மௌத் மௌத்துக்கு பின்னால முன்னூத்தி விதமான அமளிகள் ஏற்படும் அவருக்கு முன்னூத்தி விதமான அமளிகள் பயங்கரமான சூழ்நிலைகள் ஏற்படும் ஹவுல் என்பதாக சொல்லுவது அந்த அமளிகள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் இந்த மவுத்து நேரத்தில் ஏற்பட்ட ஒரு கவலை கம்முன்னு சொன்ன பாருங்க இது ஒரு ஹவுல் ஒரு அமளி என்பது இந்த மவுத்தில் ஏற்பட்ட கவலை இருக்கு பாருங்க இதை ரொம்ப கடுமையானது அது அப்போ பின்னால் உள்ள விஷயம் அதை பயங்கரமானது எவர் ஒருவர் இந்த நிலையை விளங்கி கொண்டாரோ விமன் அரகீன் உண்மையான உறுதியான முறையில இதை எவரும் விளங்கி கொண்டாரோ ஜாகத இலா அன் தஜித குல் அலமல் மௌத் அப்போ எல்லா மௌத்தினுடைய ஒவ்வொரு அணுவும் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தன்னுடைய நப்சுடன் போராடி வெற்றி காணக்கூடிய சூழ்நிலையை அவர் உண்டாக்கி கொள்ளுவார் என்பதாக குறிப்பிடுகின்றார் சரி மௌத்தோடைய விஷயம் ஏராளமாக இம்மா உசாலி ரஹமத்துல்லா தங்களுடைய ஹகையாவில் நிறைய கருத்துக்களை சொல்லி காட்டுகின்றார்கள் அதை படித்தாவே பார்த்தாவே பயமாக இருக்கணும் பயமாக இருக்கும் அழகாக வரும் பயமாக இருக்கும் உடல்லாம் நடுங்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாஹலா மவுத்தில் வச்சுருக்கிறோம் ஆனால் அந்த மவுத்து தான் அல்லாஹாவை போய் சந்திக்கக்கூடிய ஒரு பாலமாக அல்லா ஆக்கி வைச்சிருக்கின்றான் என்பதையும் குறிப்பிடுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை முறையை அல்லாஹலா தந்திருக்கின்றான் உணர்ந்து பார்த்து அதை செயல்பட்டு அல்லாஹாலாவுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு அது இனிமையாக மாறிவிடும் அந்த மௌத்தம் இனிமையாக மாறிவிடும் நம்மளால் நிறைய சொல்லியிருக்கிறோம் அது விஷயம் அது சம்பந்தமாக ஆக அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை முறை அல்லா தலா அந்த உலகத்தில் தந்திருக்கின்றான் காப்பிற்கு அதை சிந்திப்பதில்லை அவர்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதை அல்லாஹால இதில் குறிப்பிட்டான் அதன் மூலமாக மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் உணர்வு பெற்று தெளிவு பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியுள்ள விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறோம் அத்தகைய நல்ல தன்மைகளை பண்புகளை